இன்னும் நுட்பமா இதுல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க ஆஹ் எக்ஸ்பனான்சியல் குரோத்னா என்ன மார்டாலிட்டி ரேட் எத்தனை பேர் வந்து இறந்து போறாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான கால்குலேஷன் வந்து எப்படியா வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறமா வந்து அஹ் பிளாட்டனிங் த கவ் அப்படிங்கறத வந்து அடிக்கடி பிரயோகப்படுத்துறாங்க சர்வதேச அளவுல வந்து எபிடமியாலஜிஸ்ட் பிளாட்டனிங் த கேவ்னா என்ன அதுக்கப்புறமா வந்து சோசியல் டிஸ்டன்சிங்னா என்ன குறிப்பிட்ட நாடுகள் எப்படி குறிப்பிட்ட அளவுல வந்து அவங்க வந்து இதுக்கு எதிர் வேண புரிஞ்சாங்க அப்படிங்கறத வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இதுல முதல்ல நான் சொல்ல விரும்புறது வந்து என்னன்னா ஆஹ் சைனா சைனாலதான் இது வந்து ஆரம்பிச்சுது வூகான் அப்படிங்கிற பிராந்தியத்துலதான் இது வந்து ஆரம்பிச்சுது இதுல வந்து நம்ம சைனீஸ் ரெஸ்பான்ஸ வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப உன்னிப்பாவும் நிறைய விமர்சனத்தோடையும் புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய கத்துக்கிறதுக்கு இருக்கு ஆனா நம்ம நிறைய விமர்சன அணுக வேண்டியதும் இதுல ரொம்ப ரொம்ப தேவைன்னு நினைக்கிறேன் சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அந்த கோவிட் நைன்டீன் அப்படிங்கறத வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கணும் ஏன்னா இப்ப நீங்க உதாரணமா சிங்கப்பூரோ ஹாங்காங்கோ தாய்லாண்டோ வேற எந்த நாடுகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கோவிட் நைன்டீன் பரவுது கொரோனா வைரஸ் பரவுது அப்படிங்கிற தகவல் வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க சைனால மட்டும்தான் என்னன்னா அவங்களுக்கு இது தெரியாது முதல்ல அவங்க கண்டுபிடிக்கணும் அது கோவிட் நைன்டீனான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அதுக்கு நேரம் அவங்களுக்கு வந்து எடுத்திருக்காங்க குறிப்பா உவகாரம்ல எடுத்திருக்காங்க புரிஞ்சுக்க வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆஹ் அதுக்கு அதுக்கு பிறகா வந்து அவங்க இதுல வந்து கோவிட் நைன்டீன் இருக்கு கொரோனா வைரஸ் இருக்கு அப்படிங்கிற உண்மையை வந்து அங்க இருக்கக்கூடிய மருத்துவ கம்யூனிட்டிஸ் வந்து சொல்லும்போது மருத்துவர்கள் குறிப்பா அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும்போது ஸ்டேட் அங்க இருக்க அரசு வந்து அதை முதல்ல வந்து சப்ரஸ் பண்ணதான் பார்த்துச்சு அதை வந்து அடக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் நடந்தது முதல் சில நாட்களுக்கு அதுக்கு பிறகான ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது சோ அதி இந்த வைரஸ பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதி விரைவான வளர்ச்சி அப்படிங்கறது வந்து இருந்துகிட்டே இருக்கும் இந்த வைரஸ் ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் வந்து என்னன்னா உண்மையான கேசஸ் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு டயக்னோஸ்ட் கேசஸ் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கு எவ்வளவு மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் நாம எவ்வளவு தூரம் மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ரெண்டுக்கும் உண்டான பாரிய அளவிலான ஒரு இருக்கு உதாரணமா ஜனவரி இருபதாம் தேதி வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம்டா கோவிட் நைன்டீன் கேசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இருபத்தி ஓராம் தேதியில இருந்து எவ்வளவு டயக்னோஸ் பண்றாங்களோ அது வந்து எகிரிக்கிட்டு இருக்கு இருபத்தி மூணாம் தேதி ஜனவரி இருபத்தி மூணாம் தேதியே சைனா வந்து ஊகானா வந்து கம்ப்ளீட் லாக்டவுனுக்கு வந்து இது பண்றாங்க முழுமையா அவங்க வந்து ஷட் பண்றாங்க நீங்க உள்ள போக முடியாது வெளியில வர முடியாது அப்படிங்கற உண்டான எல்லா மெஷர்ஸுமே அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி வந்து நானூறு கேசஸ் இருக்கிறதா அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே அதை வந்து பேக் ட்ராக் பண்ணி பார்க்கும்போது அவங்க வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இர ரெண்டாயிரத்தி ஐநூறு கேஸ் வந்து அந்த காலகட்டத்துல வந்து இருந்திருக்கு சைனால வெறும் நானூறு கேஸ் மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு கேஸ் இருந்திருக்கு ஸோ உண்மையான கேசஸ்ன்னு ஒண்ணு இருக்கு அவங்க எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு ஒண்ணு இருக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அஹ் இதுக்கடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டெஸ்டிங்கை பத்தியும் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா வந்து நம்மளுடைய அளவுல வந்து எவ்வளவு டெஸ்டிங் கெப்பாசிட்டி இருக்கு சைனாவோட டெஸ்டிங் கெப்பாசிட்டி என்னங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆஹ் அப்படிங்கிறது வந்து அந்த வைரஸ்ல இருக்கிற மரபணு வந்து ஆரண்ய் இந்த ஆரண்ய சீக்வன்ஸ் பண்ணிட்டேன் அதோடைய கோடு என்ன அப்படின்னு அந்த மரபணுடைய கோடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சீக்வன்ஸ் பண்ணியாச்சு நமக்கு தெரியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மரபணு வந்து நம்ம பேஷண்ட் ஒருத்தர் கிட்ட இருந்து பார்க்கும்போது அந்த மூக்குல இருந்து எடுத்தா இல்ல தொண்டையில இருந்து தொட்டு எடுத்தா அதுல வைரஸ் இருக்கா இல்லையா இந்த வைரஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மரபணு இருக்கா இல்லையா அப்படின்னு அவ்வளவுதான் பேரு பிசிஆர் ரியல் டைம் பாலிமரைஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதுக்கு வந்து அந்த டெஸ்ட் வந்து ஒரு ஒரு சில மணி நேரங்கள் ஆகும் எல்லா எல்லா விஷயமும் இருந்துச்சுன்னா ஒரு சில மணி நேரங்கள் ஆகும் அதுக்கு சில அந்த சீக்வன்ஸ் அந்த கோடு வந்து அத போட்டு டெஸ்ட் பண்றதுக்கு சில ரசாயனங்கள்லாம் நம்ம தயாரிக்கணும் அது வந்து ஒன்ஸ் சைனாவில கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சைனாவும் சரி மத்த பிரைவேட் கம்பெனிகளையும் சரி ஜெர்மனிலையும் பல கம்பெனிகளும் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ரசாயனங்களை தயாரிச்சு அதுக்கு வந்து ஒரு தனி மிஷின் இருக்கு அந்த பிசிஆர் ரன் பண்றதுக்கு சில மிஷின் இருக்கு அந்த மிஷின்ஸ்ல இந்த ரசாயனங்களை பயன்படுத்தி அதை சோதிக்கலாம் அந்த மரபணு இருக்கா இல்லையா அப்படின்னு சோதிக்கலாம் ஓகே சோ இது போதுமா இது எவ்வளவு இருக்கு அப்படின்றதுலாம் அப்புறம் வருவோம் அப்புறமா சோ அஹ் சைனாவோட ரெஸ்பான்ஸ நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப குறிப்பா பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த எக்ஸ்பனென்சியல் க்ரோத் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல போஸ் சொன்ன மாதிரி ரெண்டு நாளாகும் நாலு எட்டு ஆகும் அந்த மாதிரி வந்து கூடிக்கிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு சைனால இருக்கக்கூடிய வூகான் மாகாணத்துல அந்த மாகாணத்துல மட்டுமே அவங்களுடைய எக்ஸ்பனன்ஷியல் கூடிக்கிட்டே போச்சு எண்பதாயிரம் கேஸ் பக்கத்துல அவங்களுக்கு வந்து இனி அளவுல நின்றுட்டு ஆனா அவங்க வந்து மத்த நாடு மத்த அவங்களுடைய மத்த மாகாணங்கள் இருக்குல்ல அந்த மத்த மாகாணங்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆறு நாளும் ஆயிரமாவும் போது என்ன ஆகும் ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்கும் பெருமளவுல எல்லாருக்குமே வந்து நாலு மூணு பங்கு பேருக்கு வந்து அந்த எதிர்ப்பு சக்தி வந்ததுனால அதுக்கப்புறம் இனிமே வைரஸ் பரவாயில்ல ஒரு லட்சம் பேரு ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு எழுபதாயிரம் பேருக்கு இன்ஃபெக்ஷன் வந்தாதான் அது நிற்கும் சோ அது வரைக்கும் அதை பாட்டு போய்கிட்டே இருக்கும் அதை தடுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல இப்படி போகும்போது சர்ரனு பீக்கு வந்து இங்க போய்கிட்டே இருக்கும் அஹ் எல்லாரையும் இன்ஃபெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் ஃபாலோ சோ இதுதான் வந்து எபிடமிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் என்ன ஆகும் அப்படின்னா இதை தடுக்கிறதுக்கு ஸ்லோ பண்றதுக்கு வழியே இல்லை அப்படின்னா அது பாட்டு போய்கிட்டே இருக்கும் அப்படி போய்கிட்டே இருக்கும்போது நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் வரும் நிறைய பேர் சிக்க ஆங்க நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க ஒரே சமயத்தில் செயற்கை சுவாசம் வழங்குற ஒரே சமயத்துல அத்தனை பேரும் கஷ்டமா இருக்கும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் எழுதாயிரம் பேருக்கு முடியாது எப்படி வந்துடும் மா பட் அட்லீஸ்ட் பண்ணி ஒரே சமயத்துல எல்லாரும் கதவுல வந்து வாசல்லாம் எல்லாருக்குமே பெட் கிடையாது எல்லாருக்குமே கிடையாது கேர் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அதை ஸ்லோ பண்ணி எழுபதாயிரம் பேரை ஒரு சில மாசங்கள்ல வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே சொல்றேன் அப்படி பண்றதுதான் தக்கா ஓகே சூப்பர் நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் பின்னாடி இதோடைய இந்த பிளாட் அண்ட் இந்த கர்வ் அப்படிங்கறது முக்கியத்துவத்துக்கு நம்ம பின்னாடி ரொம்ப சீக்கிரமாவே வர போறோம் இந்த பார்த்தத்துல இதுல குறிப்பா சொல்ல வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இதேனோஸ்ட் கேசஸ் எவ்வளவு தூரம் வந்து நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளவு பேர் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற வித்தியாசத்தை திரும்ப திரும்ப அழுத்துறது ஏன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பனான்சியல் குரோத் நடக்கும் உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோமோ அதோட பல மடங்கு கூட கேசஸ் தான் உண்மையிலேயே இருக்குன்னு சொல்லிட்டு இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா மார்ட்டாலிட்டி ரேட் மார்ட்டாலிட்டி ரேட்னா எத்தனை பேர் இதனால இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எத்தனை பேர் இறந்து போறாங்க அப்படிங்கிறதுக்குண்டானா ஒரு குறிப்பிட்ட நம்பரை வந்து யாராலுமே கொடுக்க முடியல இத்தாலியில வந்து அஞ்சு ஆறு சொல்றாங்க சைனால ஒரு ஒரு இடத்துல வந்து இரண்டு மூணுன்னு சொல்றாங்க கொரியால வந்து ஜீரோ பாயிண்ட் சொல்றாங்க சோ இந்த மாதிரி இந்த மார்ட்டாலிட்டி ரேட் எத்தனை பேர் எத்தனை சதவீத மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் இறந்து போறாங்க அப்படிங்கிறது வந்து நிறைய வேரிய ஆயிட்டே இருக்கு மிகப்பெரிய இருக்கு அதுல முக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா உதாரணமா ஒரு மொத்தம் ஆயிரம் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மொத்தம் ஆயிரம் கேசஸ் டோட்டல் நம்பர் ஆப் டெத் டிவைடட் பை இத்தனை இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு லோவர் லிமிட்டா இருக்கும் ஏன்னா வந்து ஒரு பெர்சென்டேஜ் மார்ட்டாலிட்டி ரேட் வச்சுக்கோங்க கேஸ் இருக்குன்னு அர்த்தம் அத மாதிரி நீங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் இதே இது வந்து க்ளோஸ்ட் கேசஸ்ல பாத்தீங்கன்னா வந்து அதிகமான நம்பர் ஆப் மக்கள் வந்து இறந்திருப்பாங்க இப்ப இந்த கேஸ் எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு மூடணும்னா அது அதிகமான மக்கள் வந்து இறந்திருப்பாங்க இது ரெண்டுக்கும் நடுவுல எக்ஸ்டாக்குலேட் பண்ணி தான் ஒரு உண்மையான ரேட்டை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சோ ஒரு ஒரு ஒரு இடத்துல இப்ப நம்ம பாக்கிறோம் இந்தியா மாதிரி ஒரு இடத்துல இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்கன்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா நீங்க வந்து ஒரு எண்பது பேர் இருக்காங்க அதுல வந்து ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்கன்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா மார்ட்டாலிட்டி ரேட்டை நீங்க வந்து ஒன் பெர்சென்டேஜ் போட்டு பாத்தீங்கன்னா அதுல பேக் கால்குலேட் பண்ணுங்க ஒருத்தர் இறந்துருக்காருன்னா ஒரு சதவீத மார்டாலிட்டி ரேட்னா நூறு கே சிற்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் கிராண்ட் இது வந்து கரெக்டா இது வந்து என்ன சொல்றது இது இப்படி இப்படிதான் கேல்குலேட் பண்ணுமான்னா கிடையாது ஏன்னா வைரஸ் கிளஸ்டர்ஸ் ஆகலாம் உதாரணமா வந்து எல்லாருமே ஒரே இடங்கள்ல இருந்துருக்கலாம் சோ வந்து கண்டிப்பா இந்த ஒரு வந்து நூறு பேருக்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணணும் இந்த ஒருத்தர் இறந்திருக்காரு அப்படிங்கிறது நூறு பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான கண்டிப்பான சாத்தியமான உண்மை கிடையாது ஆனா நிறைய ப்ராபபிலிட்டி வந்து அவங்களுக்கு வந்து அதிகம்ங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது சோ அதுதான் வந்து டயக்னோஸ்கேசஸ் ட்ரூ கேசஸ் அந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல இன்னொன்னு சொல்ல வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா டீடைல்டா சைனாவோட ரெஸ்பான்ஸுக்கும் நம்ம போவோம் நீங்க வந்து சைனாவில ஊகானோட மார்ட்டாலிட்டி ரேட் வந்து த்ரீ டு ஃபோர் வந்து அதிக ரொம்ப ரொம்ப ரொம்ப இருந்தது ஆனா அவங்களுக்கு மற்ற மாகாணங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து மார்ட்டாலிட்டி ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் இருந்து ஜீரோ பாயிண்ட் வந்து அப்படியே அடிச்சு குறைச்சிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா இப்ப வந்து போஸ் சொன்னா பிளாட்டனிங் அதுல மிக மிக முக்கியமான அவங்களுடைய மெஷர்ஸ் என்னங்கறத மட்டும் சொல்ல முடியுமா ஏன்னா சைனா இம்ப்ளிமெண்ட் பண்ண மெஷர்ஸ்ல மிக மிக முக்கியமான ஒரு முயற்சி வந்து சோசியல் டிஸ்டன்சிங் இல்ல சோசியல் சொல்றதுக்கு முன்னாடி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டிஸ்டன்சிங் அதான் மெடிக்கல் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லும் போது முக்கியமானது முதல்ல பண்ண வேண்டியது யாருக்கு நோய் தொற்று இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அந்த நோய் இருக்கிறவரை குவாரண்டைன் பண்ணணும் அவரை வந்து ஐசோலேட் பண்ணணும் தனிமைப்படுத்தும் அப்புறம் அவரு யாருக்கு யார்கிட்ட எல்லாம் யார் யாரு கிட்ட எல்லாம் கான்டாக்ட்ல இருந்தாரு அப்படின்னு இந்த நோயில வந்து முன்னாடி வரைக்கும் இருக்கலாம் சோ சோ அது ஃபுல்லா போயிட்டு யார் யாருக்கிட்ட எல்லாம் கான்டாக்ட் வச்சுக்கிட்டாரு தேடி கண்டுபிடிச்சு காண்டாக்ட ட்ரேஸ் பண்ணி அவங்க எல்லாரையுமே கண்காணிப்பு வைக்கணும் அவங்க எல்லாரையுமே வந்து ஐசோலேட் பண்ணும் அவங்க எல்லாரையுமே வந்து நோய்க்கான அறிகுறிகள் வருதா சிம்டம் வருதா டெஸ்ட் பண்ணும் கேஸ் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அவங்க கான்டாக்ட் ட்ரேஸ் பண்ணணும் குவாரண்டைன் பண்ணணும் இதுதான் வந்து பிரைமரி பஸ்ட் திங் பண்ண வேண்டியது சில கண்ட்ரீஸ் பண்ணி அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க சிங்கப்பூர் வந்து இந்த பிரைமரியா நான் சொல்றீங்க இதுதான் வந்து பண்ணாங்க வெரி காஸ்ட் எஃபெக்டிவ் கேரளா பண்ணிட்டு இருக்கிறதும் இதுதான் இதுதான் வெரி லாஜிக்கல் கேஸ் யாருக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சு அவங்கள சொசைட்டில இருந்து தனிமைப்படுத்தி வைக்கிறது தான் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் வந்து பர்சனல் மெஷர்ஸ் பர்சனல் மெஷர்ஸ் இந்த சோப் போட்டு கை கெழுவுறது அவேர்னஸ் நோய் இருந்துச்சுன்னா உடனே வரணும் அப்படிங்கற அவேர்னஸ் கிரியேட் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் பட் லேட்டர் ஸ்டேஜ்ல பண்ண வேண்டியது சோசியல் டிஸ்டன் சோசியல் டிஸ்டன்சிங் பிரைமரி கிடையாது அது வந்து அடிப்படையான விஷயம் கிடையாது ஸ்டார்டிங்ல இருந்தே பண்றது கிடையாது நிறைய கேள்விப்படுறோம் பட் சோசியல் டிஸ்டன்சிங்கிறது நம்ம மத்தவங்கிட்ட இருந்து கேச இல்லாதவங்களுக்கு அறிகுறியே இல்லாதவங்களுக்கு யார் வேணாம் எல்லாருமே நம்ம வந்து தனிமை நம்மளை தனிமைப்படுத்திக்கிறது வீட்லயே இருக்கிறது டிராவல் பண்ணாம இருக்கிறது எங்கேயுமே போவாம கேதரிங் எங்கேயும் போகாம இருக்கிறது யாரு கிட்டயுமே வராம இருக்கிறது அறிகுறியே எதுவுமே இல்லைனாலும் இன்னொருத்தருக்கும் அறிகுறியே இல்ல எதுவுமே இல்லைன்னாலும் ரெண்டு பேரும் கிட்ட வராம இருக்கிறது இதுதான் சோசியல் டிஸ்டன்ஸிங் சோ இது இங்கதான் வந்து மொத்த ஏரியாவே லாக்டவுன் பண்றது மொத்த இண்டஸ்ட்ரிய ஷட் டவுன் பண்றது ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் ஆபிஸ்க்கே வர வேண்டாம் வீட்டில இருந்து வேலை செய்ய அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரீஸ் சைனா பண்ணது இண்டஸ்ட்ரியன் பண்றது மொத்த பிளேஸை டிராவல் ரெஸ்ட்ரிக் பண்றது இது எல்லாமே வந்து சோசியல் டிஸ்டன்சிங் இது வந்து வெரி காஸ்ட்லி மத்த ஃபெயில் ஆகும் எல்லாருக்கும் கம்யூனிட்ட ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும் போது பேருக்கு வந்துச்சு யாருக்கு இருக்குன்னே சொல்ல முடியாது எல்லாம் யாருக்கு வேணா இருக்கலாம் அப்படின்னு போது அது பண்ண வேண்டியது இந்த சோசியல் டிஸ்டன்சிங் ஸ்கூல்லாம் க்ளோஸ் பண்றது காலேஜ்லாம் க்ளோஸ் பண்றது ஒர்க் க்ளோஸ் பண்றது வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் இருக்கிறது தேவையில்லாம எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ஒருத்தர் ஒருத்தருக்கிட்ட இருந்து கான்டாக்ட் இல்லாம இருக்கிறது சோசியல் டிஸ்டன்சிங் இது கடைசியா பண்றது பட் கண்ட்ரிஸ் பண்ண வேண்டியது பேஷண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சு பேஷண்டை மட்டும் ஐசோலேட் பண்றது நான் சொன்னேன் அந்த கான்டாக்ட் ட்ரேசிங் டெஸ்டிங் டெஸ்டிங் ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ணும் எல்லாருக்கும் இந்த சென்ஸ் யார் யாருக்கெல்லாம் அந்த நோய் அறிகுறி இருக்கோ அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி அவங்களை சப்பரேட் பண்றது சூப்பர் சோ இதுல வந்து இந்த பாயிண்ட்லயே வந்து நம்ம வந்து சைனாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் உண்டான வித்தியாசத்தையும் புரிஞ்சுக்கலாம் சைனா பண்ணதோட சக்சஸும் சைனா பண்ணதுல இருக்கக்கூடிய முக்கியமான விமர்சனத்தையுமே நான் சொல்லிடுறேன் சைனா என்ன பண்ணிச்சு பாத்தீங்கன்னா அக்ரெசிவ்லி நாலாவது நாளே வந்து பயங்கரமான அக்ரஸிவ் ஆக்ஷன் வுகானோட பார்டரை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க வுகானோட பார்டர் க்ளோஸ் பண்ண உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா யாருக்கெல்லாம் மைல்டஸ்ட் சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட வந்து அவங்க என்ன என்னன்னா இமீடியட் குவாரண்டைன் ப்ரொசீஜர் அவங்கள வந்து ஐசோலேட் பண்றதுக்கு வந்து அவங்க வந்து தயாராயிட்டாங்க அப்படி பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்க டெஸ்டிங்கோட ஸ்பீட வந்து பயங்கரமா வந்து இன்ரீஸ் பண்ணாங்க கான்டாக்ட் ட்ரேசிங்கை பத்தி போனா கான்டாக்ட் ட்ரேசிங் அவங்க பண்ணது ரெண்டு வகை மொத மொதல் இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி டீம்ஸ் வச்சிருந்தாங்க ஒவ்வொரு டீமுக்கும் அஞ்சு பேர் இருந்தாங்களாமா ஆயிரத்தி டீம் வச்சிருந்து ஒவ்வொரு டீமுக்கும் அஞ்சு பேர் வச்சிருந்து இப்ப நீங்க ஒரு ஆள் நீங்க வந்து உங்களுக்கு வைரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து குறிப்பா யார் யார் நீங்க வந்து கான்டாக்ட்ல இருந்திருப்பீங்க ஸோ நீங்க எத்தனையோ இடங்களுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க அந்த இடங்கள்ல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கறதுல இருந்து எல்லாத்தையுமே அவங்க வந்து கான்டாக்ட் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க மக்கள் கொண்ட டீம் வச்சு ஆனா இது மட்டும் இல்லை சைனா என்ன பண்ணிச்சுன்னா சர்வைலன்ஸ் அண்ட் பேசியல் டெக்னாலஜி வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க சோ கண்காணிப்பு சமூகமா அவங்க இருக்கிறதுனால கிட்டத்தட்ட மக்களுடைய சுதந்திரத்தை பறிச்ச ஒரு விஷயம் தான் அந்த கண்காணிப்பு அந்த கண்காணிப்பை உபயோகிச்சு இதை வந்து அவங்க பண்ணாங்க இதை வந்து கண்டிப்பா எட்டிகளா எடுத்துக்க முடியாது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்றேன் அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து உங்களுக்கு மைல்டு மைல்டுங்கிறது இந்த இடத்துல நான் யூஸ் பண்றேன் அவங்க இருக்கற போது என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து அவங்க ஹாஸ்டல்ஸ் ஹோட்டல்ஸ் கருத்தி போட்டு அவனுக்கு வந்து குவாரண்டை இடமா மொத்தமா மாத்திட்டானுங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ரெண்டே வாரத்துல ரெண்டு புது பெரிய ஹாஸ்பிட்டல் இதுக்குன்னே கட்டி முடிச்சுட்டானுங்க இது வந்து என்ன சொல்றது ஒரு பிரக் டேக்கிங் ஒரு எஃபர்ட்னு தான் சொல்லணும் ரெண்டு வாரத்துல வந்து அவனுங்க கிட்டத்தட்ட புதுசா வந்து கட்டி முடிச்சுது அது பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட டெஸ்டிங் கெபாசிட்டியை வந்து அவங்க பயங்கரமா எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க உதாரணமா நீங்க வந்து அஹ் நீங்க ஒரு எல்லாம் அவங்க போயிட்டு வரும்போது நீங்க வந்து அப்பார்ட்மெண்ட்ல விட்டு வெளியில வந்தீங்கன்னா அவங்களுக்கு டெம்பரேச்சர் எடுத்தான் அபார்ட்மெண்ட் விட்டு உள்ள போனீங்கன்னா டெம்பரேச்சர் எடுத்தானுங்க மொத்தமா ஷட் டவுன் பண்ணி லாக்டவுன் பண்ணி எல்லாரையுமே வீட்லயே வச்சுட்டானுங்க இதுல குறிப்பா அவனுக்கு என்ன கண்டுபிடிச்சானுங்கன்னா ஃபேமிலி கிளஸ்டர்ஸ் மூலியமா தான் அதாவது நீங்க குடும்பங்களா வாழும்போது குடும்பங்கள்ல நீங்க இருக்கும்போது அதுலதான் வேக வேகமா பெறவுது உடனடியே ஐசோலேட் பண்ண ஆரம்பிச்சானுங்க அவனுங்க வந்து இதுல வந்த சோஷியல் டிஸ்டன்சிங் மெஷர்ஸ் பொறுத்த என்னன்னா யாருமே வெளியிலேயே வர முடியாது சோ நீங்க வந்து கான்டாக்ட் ட்ரேசிங் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் டெஸ்டிங் ஓடிட்டு இருக்கு இன்னொன்னு என்னன்னா மொத்தமா மூடிட்டா வெளியிலே வர முடியாது எல்லாருமே ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணி இருந்தாங்க எஜுகேஷன் எல்லாமே ஆன்லைன்ல தான் நடந்துருந்துச்சு இது வந்து இது காஸ்ட்லியான ஒரு இது இது காஸ்ட்லியான ஒரு முடிவு அவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு அவங்க வந்து அவங்களுடைய மார்டாலிட்டி ரேட்டை சிக்னிபிகண்டா குறைச்சிருக்காங்க இல்லன்னே நான் சொல்ல வரல ஆனா ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்றேன் இன்னைக்கு கால நான் அப்படி பண்ணதுல வந்து இந்த ஃபேமிலியை வந்து அக்ரஸிவா குவாரண்டைன் பண்ணல என்ன ஒரு பிரச்சனை இருந்துச்சு அவங்களுக்குன்னா உதாரணமா அஹ் ஒரு பதினாறு வயசான ஒரு செரிபரல் பாலிசி இருக்கக்கூடிய ஒரு பையன் ஒரு குழந்தை வந்து இருந்திருக்கு அந்த குழந்தையோட அப்பாவுக்கு கொரோனா இருக்குங்கிறனால அவர் அக்ரஸிவா கூட்டிட்டு போய் குவாரண்டைன் இடத்துல உட்கார வச்சுட்டாங்க ஆறு நாளா வந்து அந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடே இல்லாம பசிலேயே அந்த குழந்தை வந்து செத்துருச்சு சோ சோசியல் டிஸ்டன்சிங் மெஷர்ஸ் வந்து அதோட காஸ்டோட இல்லாம இல்ல அதுக்கு உண்டான ஒரு ஒரு விலையை கொடுத்துதான் சைனா வந்து இது பண்ணிச்சு ஓகே இது வந்து சைனாவோட இதை இதை வச்சு பாத்துட்டோம் இது வந்து போஸ்ட் வந்து சிங்கப்பூரை பத்தி ரொம்ப முக்கியமா சொல்லிருந்தான் சிங்கப்பூர்ல நூத்தி ஐம்பது கேஸ் இருந்துச்சு ஜீரோ டெத் நான் அப்போ இப்போதைக்கு அந்த ஆர்டிகல் முந்தாண் எழுதின வரைக்கும் பார்த்து ஜீரோ டெத் தாய்வான்ல கேஸ் இருந்தது ஜீரோ டெத் ஹாங்காங்ல நூத்தி கேஸ் இருந்தது நாலே நாலு டெத் மட்டும்தான் எப்படி அவங்களால இவ்வளவு தூரம் குறைக்க முடிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே பண்ணாங்க சைனா பண்ணதையே தான் பண்ணாங்க பெரிய ஆனா அவனுங்க எக்ஸ்ட்ரீம்லி அக்ரெசிவா ஆக்ட் பண்ணானுங்க உதாரணமா என்னன்னா நீ வந்து அவர் டிராவல் பேன் கொண்டு வந்துட்டாங்க நாலாவது நாளோ டிராவல் பேன் கொண்டு வந்துட்டாங்க நினைக்கிறேன் டிராவல் பேன் ரொம்ப முக்கியமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆரம்ப காலகட்டத்தில் டிராவல் பேன் ரொம்ப முக்கியமா நினைக்கிறேன் அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணானு ஃபிளைட்ஸ்ல ரொம்ப டீடைல்டா ஸ்கிரீன் பண்ண ஆரம்பிச்சானுங்க அந்த இடத்துல இருந்து ஃபிளைட்ஸ்ல இருந்து ஸ்கிரீன் பண்ண ஆரம்பிச்சானுங்க கான்டாக்ட் பாயிண்ட்ஸோட டிரேசிங்கை வந்து அவங்க சிசிடிவி கேமராஸ் மூலியமா இல்ல மற்றது மூலியமா அந்த ட்ரேசிங் ரொம்ப மெட்டிகுலஸா பண்ணானுங்க டெக்னாலஜி மூலியமா ரொம்ப மெட்டிகுலஸா பண்ணானுங்க தாய்வான்ல எல்லாம் நீ வந்து சாரி தாய்லாந்துல பாத்தீங்கன்னா உள்ளக்குள்ளேயே வந்துட்டானுங்க இப்ப இன்ஃபிளைட்லயே வந்து அவனுக்கு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சானுங்களா அதுக்கப்புறம் ட்ராவல் பேன் இன்ட்ரடியூஸ் பண்ணானுங்க ரொம்ப ஏர்லியாவே இதை வந்து சோசியல் டிஸ்டன்சிங் பண்ணானுங்க அவனுக்கு வந்து ஸ்கூல்ஸ் க்ளோஸ் பண்ணானுங்க டிஃபரன்ஸ் இருக்கு சிங்கப்பூர் ஸ்கூல்ஸ் க்ளோஸ் பண்ணல தாய்லாந்து வந்து க்ளோஸ் த ஸ்கூல்ஸ் சோ இது வந்து ஒரு ஒரு வகையில பார்த்தா இது ஒரு அக்ரெசிவான சோசியல் டிஸ்டன்சிங் மெஷர் தான் பட் அவங்களுக்கு வந்து ஒரு டூ வீக்ஸ் இதை பண்ணானுங்க சிக்னிபிகண்டான எக்கனாமிக் இம்பாக்ட் இல்ல அதே நேரத்துல வந்து அவங்களால கேசஸோட இதையுமே ரொம்ப கம்மி பண்ண முடியும் சோ என்னன்னா ஏர்லி ஆக்ஷன் ஏர்லி ஆக்ஷன் கம்மியான நாட்கள்ல எடுத்தா கூட ஸ்ட்ரிக்டான டிராவல் பேன் ஸ்ட்ரிக்டான காண்டாக்ட் ட்ரேசிங் அதுக்கப்புறமா வந்து இமீடியட் குவாரண்டைனிங் அதாவது கேள்வி கேள்வியே கிடையாது நீங்க வந்து பதினாலு நாள் கண்டிப்பா குவாரண்டைன்ல இருந்தா அவங்க கிட்டத்தட்ட மேண்டடரி குவாரண்டைன்லாம் அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணானுங்க ஹாங்காங்கோட கேஸ் வந்து வெரி காம்ப்ளிகேட்டட் அவனுங்க வந்து டிராவல் பேன் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட எக்ஸாஸ்டிவா டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஏன்னா ஓபன் பார்டர் ஏன்னா சைனால இருந்து உள்ள வரலாம் உனக்கு சோ அவனுங்க வந்து எல்லா பாயிண்ட்ஸ்லயுமே வந்து எக்ஸாஸ்டிவா டெம்பரேச்சர் எடுக்கிறது கொஞ்சம் டெம்பரேச்சர் மாத்தி இருந்தா கூட உடனடியாக குவாரண்டைன் பண்றதுன்னு சொல்லிட்டு அக்ரஸிவான ஆக்சன்ஸ் எடுத்தாங்க சோ எசென்சியலி நீ சொன்ன அந்த மூணு முக்கியமான மெசர்ஸ் என்னன்னா டெஸ்டிங் டெஸ்டிங் டெஸ்டிங் மோர் டெஸ்டிங் ஏன்னா நீ வந்து எவ்வளவு அதிகமா டெஸ்ட் பண்றியோ அவ்வளவு அதிகமா நீ வந்து கேட்ச் பண்ணலாம் ப்ராபபிலிட்டி இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கம்மியா டெஸ்ட் பண்ணினா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் உனால பண்ண முடியும் அதுக்கப்புறமா வந்து டெஸ்ட் பண்ணி கொஞ்சம் இதுவா இருந்தாலும் குவாரண்டைன் பண்ணியே ஆகணும் ஐசோலேஷனுக்கு வந்து நீ உட்படுத்தியே ஆகணும் அதுக்கப்புறமா வந்து பர்சனலா ஹைஜீன் எப்படி அவனுக்கு ஹைப்பன் பண்ணானுங்க ப்ராவின்சியல் லெவல்ல முனிசிபாலிட்டி லெவல்ல ஸ்டேட் லெவல்ல மீடியா மூலியமா நேஷனல் மீடியா மூலியமா ஒவ்வொரு இது மூலியமா எல்லா இடங்கள்லயுமே வந்து பர்சனல் ஹைஜின் எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்குன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது விழிப்புணர்வை வந்து அவங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்க இது எல்லாத்தோடையும் சேர்ந்து மிக முக்கியமா நம்ம சொல்ற எல்லா சமூகமுமே சார்ஸ் அவுட் பிரேக்கா பாத்துருக்கு நீ முன்னாடியே சொன்ன மாதிரி சோ அவங்களுக்கு மக்களுக்கே உண்டான ஒரு விழிப்புணர்வு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருந்தது பொறுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இந்த சமூகங்களுக்கு உள்ளான வித்தியாசம் நான் உடனே உன்னை மட்டும் சொல்ல விரும்புறேன் அதுக்கப்புறமா இன்னொரு டாபிக் போறதுக்கு முன்னாடி என்னன்னா வந்து சவுத் கொரியாவோட கேஸ் சவுத் கொரியாவோட கேஸ் தான் எனக்கு உண்மையில பயமுத்து சவுத் கொரியா வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஓ பாயிண்ட் நைன் பெர்சென்டேஜ் தான் மொர்டாலிட்டி ரேட் நீங்க மிக குறிப்பா பார்க்கணும் இத்தாலிக்கும் சவுத் கொரியாக்கும் சைனாக்கும் மற்ற ரீதியத்துக்கு உண்டான வித்தியாசத்தை இத்தாலியிலோட மார்ப மார்டாலிட்டி ரேட் எகிரிட்டு இருக்கு அஞ்சு பர்சன்டேஜ் நாலு பெர்சன்டேஜ்ல எகிரிட்டு இருக்கு ஆனா சவுத் கொரியால ஓ பாயிண்ட் நைன் பெர்சன்டேஜ் தான் இருக்கு இதுக்கு அவங்க இந்த இதே மாதிரி ஹாங்காங் சிங்கப்பூர் தாய்வான் எல்லா இடத்துலயும் உண்டான எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா அவங்க ரொம்ப அக்ரஸிவா குவாரண்டைன் பண்ணது பேன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணது பர்சனல் ஹைஜின பத்தி பேசினது மிக அதிகமா சவுத் கொரியால எல்லாம் வந்து வேர்ல்ட்லேயே டாப் லெவல்ல டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு இருபதாயிரம் டெஸ்ட் அவங்க ரன் பண்ணலாமாமா ஒரு லட்சத்துக்கு மேல டெஸ்டிங் பண்ணியிருக்கானுங்க அவனுங்க அவ்வளவு டெஸ்டிங் பண்ணால்தான் கண்டுபிடிக்க முடியுது ரெண்டு லட்சத்துக்கு போயிடுச்சு இப்போ ரெண்டு லட்சத்துக்கு டெஸ்ட் பண்ணிருக்கானுங்க அவனுங்க தமிழ்நாட்டு பாப்புலேஷனோட கம்மி அவனோட பாப்புலேஷன் சவுத் கொரியால மட்டும் நான் ஒரே ஒரு ஸ்பெசிஃபிட் எக்ஸாம்பிள் மட்டும் சொல்ல விரும்புறேன் அவனுங்களும் தாய்வான் லெவலுக்கு கம்மியா இருந்திருக்க வேண்டியதுதான் இன்னைக்கு நிறைய பேஷன்ட்ஸ் இருக்கு அவங்கள்ட்ட அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா முப்பது பேஷண்ட்டுக்குள்ளயே அவனுங்க வந்து அடிச்சு இறக்கி கொண்டு வந்துட்டானுங்க அக்ரஸிவா எல்லாமே பண்ணி கொண்டு வந்துட்டாங்க பேஷன் தேர்ட்டி ஒன் ஒரு ஸ்பெஷல் சினாரியோ அவங்க பேஸ் பண்ணாங்க இந்த பேசன் தேர்ட்டி ஒன் என்ன பண்ணிச்சு அப்படின்னா அந்த அம்மா வந்து நான் வந்து இப்போதைக்கு மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிருச்சு அடம் பிடிச்சது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டேகு அப்படிங்கிற ஒரு இடத்துல கிரௌடடான ஒரு ஸ்பாட்டுக்கு போய் சுத்திட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம்ல வந்து ஒரு சின்ன டிராபிக் ஆக்சிடென்ட்ல ஈடுபட்டு இருக்காங்க பத்தாக்கு வரைக்கும் சர்ச்சுக்கு போயிருக்காங்க அதுவும் பத்தாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பஃ போக இத்தனை பண்ணதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எகிரிடுச்சு சவுத் கொரியால கிளஸ்டர் கிளஸ்டரா கிளஸ்டர் கிளஸ்டரா எகிரி இருக்கு போய் பார்த்தா அங்க நூற்று கணக்குல இருக்கான் அங்க இருந்து போய் பார்த்தா ஆயிரக்கணக்கில் இருக்கான் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய அளவுல அந்த ஒரு பேஷண்ட்னால அவங்க பட்ட பாடு வந்து ரொம்ப அதிகம் இப்பயும் அவங்க ரொம்ப கம்மியா அவங்க வந்து மார்ட்டாலிட்டி ரேட்ட வச்சிருக்காங்க கொஞ்சம் நினைக்க முடியாது ஓகே நம்ம இது எல்லாமே பேசிட்டோம் இப்ப முக்கியமான ஒரு ஒரு பாயிண்ட் வந்து நான் வந்துட்டு கேட்க விரும்புகிறேன் இந்த பேண்டமிக் குறிப்பா இந்த பேண்டமிக் வந்து ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பெர்சன்டேஜ் ஆனா இது எந்த மாதிரியான பிரெஷர ஒரு இன்சிப் ஹெல்த் கேரா இருந்தாலும் சரி எதுவுமே வந்து காலியா இருக்காது வெட்டே வச்சிருக்க மாட்டா மிஷினே வச்சிருக்க மாட்டா டாக்டர் வச்சிருக்க மாட்டா லீன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எம்பிஐ ஃபிராடு பர்சங்க இந்த ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை உலகம் ஃபுல்லாவே செயல்படுத்திட்டு இருக்காங்க பப்ளிக் ஹெல்த் கேர் பிரைவேட் ஹெல்த் எல்லாமே வந்து எல்லா பெட்டும் ஆக்குபேடா இருக்கும் எல்லா வெண்டிலேட்டர் மிஷினும் ஆல்ரெடி ஆக்குபேடா இருக்கும் இந்த சமயத்துல எனி திங் எக்ஸ்ட்ராஸ்பிட்டல் சிஸ்டம் எல்லாமே ஹெல்த் கேர் சிஸ்டம் வேர்ல்டு எல்லா கண்ட்ரீலயுமே வந்து ரெசிலியண்டா இருக்காது என்ன எக்ஸ்ட்ரா கேஸ் ஆட் பண்ணாலும் மொத்தமா கொலாப்ஸ் பண்ற பொட்டன்ஷியல் இருக்கு இப்ப வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து எதுவுமே பண்ணாம விட்டீங்கன்னா பாப்புலேஷன் செவன்டி பர்சன்ட் பாப்புலேஷன் ஸ்ப்ரெட் ஆகும் மில்லியன் பாப்புலேஷன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நம்ம டாக்கிங் நாலு லட்சம் பேரு ஏழு லட்சம் பேருக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம் பயங்கரமா கண்டெயின் பண்ணாலுமே பல ஆயிரம் பேருக்கு வரலாம் ஒரே சமயத்துல ஒரு நாள்ல பல ஆயிரம் பேருக்கு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா பலநூறு பேருக்கு ஹாஸ்பிட்டலை பல நூறு பேருக்கு ஹாஸ்பிட்டலை பண்ணீங்கன்னா ஐம்பது பேருக்கு ஐசியு அட்மிட் பண்ணணும் பட் ஏற்கனவே ஐசியூல ஆக்குபைடா இருக்கும் ஏற்கனவே வந்து ரோட்ல அடிபட்டு வந்திருப்பான் அவனுக்கு ஐசியு தேவைப்படும் ஹார்ட் அட்டாக் டெய்லி நடந்துட்டு தான் இருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுனால ஹார்ட் அட்டாக் நின்று போயிடல ஹார்ட் அட்டாக் வரவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இருக்கு ஸ்ட்ரோக் வரவனுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு அது வந்துட்டு இருக்கு மத்த இன்ஃபெக்ஷன் மலேரியா டிவி எல்லாமே எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு ஹெச்ஐவி எல்லாமே நடந்துட்டு இருக்கு அதுக்காக ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி பிஸி எல்லாருமே வந்து ஆல்ரெடி ஒர்க்கிங் அட் தேட் இந்த சமயத்துல எந்த ஒரு எபிடமிகுமே வந்து சிவியர் ஸ்ட்ரெஸ் காஸ் பண்ணும் ஸோ அதுலேயுமே வந்து இவ்வளோ இன்ஃபெக்டிவ் வைரஸுங்கிறதுனால இவ்வளோ இன்ஃபெக்டிவ் டிசீஸ் பேருக்கு வர்றதுங்கிறதுனால பயங்கர கிரைசிஸ்க்கு ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ் உள்ளாக்கப்படும் எந்த நாடா இருந்தாலுமே சரி ஸ்பெசிபிக் நாடு நம்ம அப்புறம் பேசுவோம் பட் எந்த நாடா சரி பேசு ஸோ இது படிக்கும் போது இது இத்தனை பேருக்கு தானே வருது இத்தனாயிரம் பேருக்கு தானே அட்மிட் இது பண்ண முடியாதா அப்படின்னு கிடையாது இந்த எத்தனை ஆயிரம் பேருமே வந்து எக்ஸ்ட்ரா இத்தனாயிரம் பேருமே வந்து அந்த சிஸ்டம் வந்து அலோ பண்ண முடியாது ஸோ இத்தனை பாப்புலேஷனுக்கு இத்தனை பெட் தான் இருக்கும் ஆயிரம் பேருக்கு இத்தாலியில மூணு பெட்டு நாலு பெட் தான் இருக்கு அந்த மூணு நாலு பெட்டு வந்து ஏற்கனவே இருக்கிற பேஷண்ட்டே ஆக்குபை பண்ணியிருப்பாங்க அவங்க எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு எலக்டிவ் சர்ஜரி எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஹார்ட் அட்டாக் வந்தானா அவனை கேன்சல் பண்ண முடியாது அவன அட்மிட் பண்ணி தான் அட்மிட் பண்ணி தான் கோவிடையும் அட்மிட் பண்ணி தான் ஸோ வந்து இப்ப எல்லாருமே வந்து ஹெல்த் கேர் எல்லாமே கண்டினியூவஸா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ஓவர்ஃபோ ஆகிட்டு இருக்கும்டுதான் என்ன மைல்ட்னா ஒண்ணுமே இல்லாம பட் வென்டிலேட்டர் தேவைப்படலை அப்படின்னா தூக்கி கவர்மெண்ட் பில்டிங் கொரியாலலாம் கவர்மெண்ட் பில்டிங்க ஐசியூ பெட் கிடைக்காது வென்டிலேட்டர் மிஷின் பத்து தான் இருக்கும் பேஷண்ட் நூறு பேர் இருப்பான் மீதி தொண்ணூறு பேருக்கு மாடர்ன் மெடிசன் இருந்தாலுமே சரி அவனுக்கு வந்து ஒரு ஒரு செஞ்சுக்கு முன்னாடி என்ன அதேதான் uh, uh, we will not be able to to do anything. So, Just to add on what you said. இது வந்து இந்த இதுல ஒரு ரஃபான எஸ்டிமேட் என்னன்னா கோவிட் வரவங்களை இருபது பேர் ஹாஸ்பிட்டலை பேருக்கு ஐசி யு தேவைப்படுது அதுல ரெண்டரை பேருக்கு வெண்டிலேட்டரோ இசிஎம்ஓவோ தேவைப்படுது எக்ஸ்ட்ரா கார்போரல் ஆக்சிஜனை அது வந்து தேவைப்படுது சோ கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு இங்க இது வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் பேருக்கு டிசீஸ் இது இது பண்ணிச்சுன்னா வென்டிலேட்டர் தேவைப்படுது பாதி இடத்துல ஆயிரம் எனக்கு தெரி பல ஊர்ல வந்து இல்லங்கிறது தான் எனக்கு இட்டாலியில இருந்து அவங்க என்ன சொல்றாங்கலி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க சைனா வந்து இதோட தீவிரத்தை வந்து வெளியில சொல்லிச்சு கொஞ்சம் நாள் கழிச்சு இதோட தீவிரம் எல்லாருமே உணர்ந்திருக்க வேண்டிய நேரத்துல கூட அவங்க வந்து குவாரண்டைன் கூட சரியா பண்ணல கான்டாக்ட் ட்ரேஸ் பண்ணல ப்ராப்பரா கான்டாக்டேஸ் பண்ணவே இல்லை கான்டாக்ட் ட்ரேசிங்னா போர் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு இன்ஃபெக்ட் பண்ணியிருந்தா அவர் யார் யார் தொடர்பு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு உண்டான ட்ரேசிங்கே அவங்க பண்ணல அதுக்கு அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் சோசியல் டிஸ்டன்சிங் மெஷர்ஸும் வந்து அவங்க இன்ட்ரடியூஸே பண்ணல அப்படி எதுவுமே பண்ணாத போது இத்தாலியில வந்து கேஸ் வந்து மிகப்பெரிய அளவுல எகிரிட்டே போகும்போது அங்க இருக்கக்கூடிய எல்லா கிட்டத்தட்ட ஒரு ஒரு போர் சூழல்ல அவங்க இயங்கிட்டு இருக்காங்க முயற்சி பண்ணாலும் அப்படி அவங்க உட்காரும் போது திரும்பவும் எபிஷியன்சி பாதிக்கப்படுது சோ போஸ்ட் சொன்ன மாதிரி இது ஒரு ஓவர் வெல்மிங்கான சினாரியோ அதனால இட்டாலில கிட்டத்தட்ட இப்ப ஒரு டாக்குமெண்ட் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு டாக்குமெண்ட் அது என்னன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட அளவுலதான் வென்டிலேட்டர் இருக்க போகுது போஸ்ட் சொல்ற மாதிரி இந்த பேண்டமிக்ல பாதிக்கப்பட்டவங்களும் வரப்போறான் ஹார்ட் அட்டாக்ல பாதிக்கப்பட்டவங்களும் வரப்போறாங்க சோ நீங்க யார காப்பாத்த போறீங்க யார சாகா ஓட போறீங்க நீங்க வந்து இவ இவங்க வந்து வயசானவங்க இந்த இப்ப இருக்கிற இன்னொருத்தங்களுக்கும் கொஞ்சம் வயசு கம்மி அவங்களுக்கு ரெண்டு குழம்ப இருக்கு வீட்டுல பாத்துக்க வேண்டி இருக்கு இந்த இதெல்லாம் உங்க பேக்ல பேக் கல்குலேஷன்லாம் அவங்க தலை எடுக்க போகுது ஸோ அவங்க கண்ணு முன்னாடி கொத்து கொத்தா செத்து விழுகிறத வந்து அவங்க பாக்குறாங்க அதை வந்து அவங்க எக்ஸாஸ்டிவா மென்டல் லெவல்லையும் பிசிக்கல் லெவல்லையும் ஹெல்த் கேர் வந்து அதை எடுத்துட்டு இருக்காங்க சோ இது வந்து பேண்டமிக்கோட இது பிரச்சனை என்னன்னா ரெண்டு பர்சன்டேஜ் தானே சாவராங்க மூணு பர்சன்டேஜ் கிடையாது இது வந்து ஹெல்த் சிஸ்டத்துக்கு மேல போடக்கூடிய மிகப்பெரிய பிரஷர் இதுல நீ சொன்ன சோசியல் டிஸ்டன்சிங் அக்ரஸிவ் அதாவது சைனீஸ் லெவல் ஆஃப் சோசியல் டிஸ்டன்சிங் கண்டிப்பா அக்ரஸிவ் தான் கேட்டேன் ஏன்னா எக்கனாமியை மொத்தமா அது வந்து முறைச்சிச்சு கன்சென்டே இல்லாமல் புடுங்கி போட்டுச்சு ஆனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்லயே உள்ள இருக்க வேண்டிய தேவை சூப்பர் மார்க்கெட்ஸ் தவிர மற்ற எல்லா எசன்சியல் டிரான்ஸ்போர்டேஷன் மெடிக்கல் அபாத்திட்ட தவிர எல்லா எசென்சியலையும் க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலமைக்கு இட்டாலியும் தள்ளப்பட்டது உண்மை இன்னைக்கு அவங்க ஃபுல் கண்ட்ரி லாக்டவுன் ஃபுல் ட்ராவல் பேன் ஃபுல் கண்ட்ரி லாக்டவுன்ல தான் அவங்க இருக்காங்க ஒரு இட்ட அதாவது சுதந்திரமான ஒரு ஐரோப்பிய நாடு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டாலும் இதுதான் அவங்களுடைய நிலமை ஏன்னா இது வந்து இது அத்தாரிட்டேரியனிசம் டெமோக்ரஸி அப்படிங்கறது இல்ல பேண்டமிக் சொல்ற ரியாலிட்டி இதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன் இப்ப தேவையில்லாம இருக்கலாம் ஆனா ஸ்டாட்டிஸ்டிக்கலா நீ பாத்தனா ஆஹ் டிஸ்டன்சிங் கொண்டு வரப்படாத இடத்துல இத்தாலி மாதிரியான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வார்டாலிட்டி ரேட் மூணுல இருந்து ஐந்து சதவீதத்துக்கும் கொண்டு வரப்பட்ட இடத்துல ஹாங்காங் சவுத் கொரியா குறிப்பா சவுத் கொரியா சைனால ஊகான தவிர மத்த எல்லா பிராந்தியங்களுக்கும் இது பண்ணினா பத்து சதவீதம் சாரி பத்து சதவீதம் இல்ல பத்து மடங்கு மார்ட்டாலிட்டி ரேட்டோட டிக்ரீஸ் இருக்கு அங்க மூணு சதவீதம் இருக்கு இங்க பாயிண்ட் நைன் பாயிண்ட் எயிட் தான் இருக்கு அப்படிங்கிறது சிக்னிபிகண்டான ஒரு ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அஹ் அக்ரஸிவா இருக்கலாம் ஆஹ் கிட்டத்தட்ட கிளவுனிஷா கூட இருக்கலாம் மத்தவங்களுக்கு வந்து ஓவர் ரியாக்சனா எக்ஸசிவா இருக்கலாம் இதே மாதிரியான எக்ஸசிவ் பாயிண்ட் இதெல்லாம் வந்து நியூயார்க் டைம்ஸ்ல இருந்து சர்வதேச ஊடகங்கள் பயன்படுத்ததான் செஞ்சாங்க ஆனா அட் த எண்ட் ஆஃப் த டே இது கிட்டத்தட்ட வந்து இது வந்து இது இது பண்ற ஓவரம் பண்றதும் இது குடுக்கற காஸ்ட் ஆஃப் லைஃப் இருக்குல்ல அதுக்கு இந்த சோசியல் டிஸ்டன்சிங் மெஷர்ஸ் பரவாயில்லையோ அப்படிங்கிறதுக்கு உண்டான சிந்தனைக்கு இன்னைக்கு வந்து ஐரோப்பியால குறிப்பான சொல்லல் வந்து என்னன்னா தீவிர வளர்வுசாரியில இருந்து தீவிர இடதுசாரி வரைக்கும் இந்த இந்த ஒப்புதல் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டாங்கன்னு தான் என்னுடைய லெவல்ல வந்து என்னால பார்க்க முடியும் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் வந்து பார்க்க முடியும் எ இருந்தா அந்த கவர் போய்கிட்டே இருக்கு இட்டாலியில போய்கிட்டே இருக்கு பட் சவுத் கொரியாலு ஆல்ரெடி தடுத்துட்டாங்க அதை வச்சு நம்ம பேசுறது ரொம்ப கஷ்டம் அட்லீஸ்ட் இந்த பாட்ல நம்ம அதை வச்சு பேச முடியாது பட் அதுக்கு நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்டான இருக்கும்போது ரொம்ப தூரம் பட் ஆனா என்ன சொல்றது சோசியல் டிஸ்டன்சிங்லயே கிரேடேஷன்ஸ் இருக்குல்ல அதாவது எல்லாத்தையும் மூடணும் அப்படின்னு சொல்ல வரல எல்லாத்தையும் உடனடியே மூடணும்னு சொல்லிட்டு சொல்ல வரல பட் ஆனா கண்டிப்பா வந்து இங்க என்ன சொல்றது சில ஐரோப்பிய நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இத்தாலி லொம்பாருதியில தான் எல்லாமே இருக்கு நான் இங்க உதாரணமே சொல்றேன் லொம்பாருதிக்கு ஒரு ஒரு பஸ்ல வந்து ஒரு நானூறு பேர் போயிட்டு வந்தான் எங்க ஸ்கீ ட்ரிப்புக்கு லொம்பாதி பக்கத்துல ஒரு இடத்துல ஸ்கீங் ட்ரிப்புக்கு ரொம்ப முக்கியம் போயிட்டு அப்புறம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து என்னன்னா இங்க குவாரண்டைனா பண்ணவே தேவையில்லை எதுக்கு குவாரண்டைன் பண்ணணும் யாருக்காவது உனக்கு இது வியாதி இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டா உதாரணமா ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு இண்டஸ்ட்ரியில ரெண்டு பேர் அஃபெக்ட் ஆயிருந்தான் ஒரு இண்டஸ்ட்ரியில அபெக்ட் ஆயிருந்தாங்கன்னு வச்சுக்கோ ஒரு கம்பெனில வேலை பாக்குற மேக்சரிங் யூனிட்ல அங்க இருக்கிற மேனுபேக்சரிங் யூனிட்ல கூட இவனுங்க குவாரண்டைன் பண்ண மாட்டேங்கிறானு கூட வேலை பார்த்தது குவாரண்டைன் பண்ணல கான்டாக்டே ட்ரேஸ் பண்ணல அந்த பர்டிகுலர் ஒரு ஒரு ஜோன் லொம்பாரதிக்கு வந்து அவன் இது பண்ணான் அந்த மாதிரி ஒரு ஜோன்லயாவது அவங்க வந்து ஒரு ஐசோலேஷன்ல வச்சிருக்கலாம் இல்ல அங்க இருக்கிறவங்களுக்காவது நீ வந்து டெஸ்ட வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணலாம் எதுவுமே பண்ணல எதுவுமே கிடையாது அப்படி பண்ணா ஊட்டும் என்னன்னா அந்த ஜோன்ல கிளஸ்டர்ஸ் பெருசைட்டே இருக்கு ஆப்கிஸா கிளஸ்டர்ஸ் பெருசைட்டே இருக்கு அப்படி ஆகும்போது இங்க இங்க வந்து குறிப்பா ஐரோப்பியால வந்து இவங்க கிரைசிஸுக்கு பழக்க பழத நீ வந்து கண்டிப்பா சொல்லனா நீ வந்து இத்தாலியில வந்து ஏஜிங் பாப்புலேஷன் இருக்காங்க ஜப்பான்ல ஏஜிங் பாப்புலேஷன் இருக்காங்க அதுக்கும் சவுத் கொரியா இருக்க போகுது கண்டிப்பா நிறைய பேக்டர் இருக்கு மெட்டாரிட்டி ரேட்டை நிறைய முக்கியமான வித்தியாசம் என்னன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட் வந்து சிம்ப்ளி அவங்க வந்து எபிடமிக்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம் சவுத் கொரியா ஹாங்காங் சிங்கப்பூர்ல அவங்க கிளியரா என்ன எக்ஸ்பெக் பண்ணணும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா எப்பிடெமிக்னா என்ன என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு யூரோப்பியன் கவர்மெண்ட்ஸ்ல அவங்களோட ரெஸ்பான்ஸ் வச்சு பார்க்கும்போது எப்படெமிக்கினுடைய சீரியஸ்னஸே புரிஞ்சிக்கல ஸோ அது அது எக்ஸ்பிளைன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வெரி வெரி கோல்டு ரியாலிட்டி ரொம்ப சிம்பிளான மேத்தமெட்டிக்ஸ் அந்த அந்த வைரஸுக்கு மனுஷங்களுக்கு யாருக்குமே எதிர்த்து கிடையாது இந்த வைரஸ் ஈஸியா பரவுது இந்த வைரஸ் வந்தா இத்தனை பேரு சாகுறான் சோ எல்லாருக்கும் பரவாயில்லை அப்படியே விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற ஏழு பில்லியன் பாப்புலேஷன் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து எழுபது சதவீதம் அதாவது எவ்வளோ ரெண்டு பில்லியன்ல இருந்து நாலு பில்லியன் பீப்புள் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் பரவும் அதுல பத்து வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ நாலு பில்லியன்ல பத்து வந்து நானூறு மில்லியன் பீப்புள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த நானூறு மில்லியன்ல வந்து ரெண்டோ மூணோ நாலோ அஞ்சு சதவீதமும் அப்படின்னு கிட்டத்தட்ட அஞ்சுல இருந்து இருபது மில்லியன் பேரு வந்து இறந்து போவாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப சிம்பிளான லாஜிக் தீவிரத்தை அந்த அரசாங்கங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியல அப்படி புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஆரம்பத்திலேயே மற்ற நாடுகள் மாதிரி இது வந்ததுக்கு அப்புறம் உடனே யாரு டெஸ்ட் பண்ணி அஹ் கான்டாக்ட புடிச்சு தனிமைப்படுத்தி தீவிரமா பண்ணிருப்பான் இது தெரிஞ்சிருந்தா தெரியல அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க இப்ப வந்து சோசியல் டிஸ்டன்சிங் மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் ஸோ பிளாட்டனிங் த கவ் மட்டும் ஒரே ஆப்ஷன் எப்படமிக் ப்ரிவென்ட் பண்றது அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை அட்லீஸ்ட் யூரோப்பன் அந்த ஆப்ஷனே போயிடுச்சு அவங்க அந்த கட்டத்தையே தாண்டிட்டாங்க இன்னொரு விஷயம் வந்து நான் ஆரம்பத்துல நான் சொல்லியிருந்தேன் ட்விட்டர்லயும் சில கொஸ்டின்ஸ் வந்திருந்து இதோட சீரியஸ்னஸ் என்ன மத்த எப்படமிக்ஸ்க்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்த மத்தமிக்ஸ்க்கு இதுக்கு என்ன வித்தியாசம் ஏன் இது இவ்வளோ இதுக்கு முன்னாடி இப்படிதான் சொன்னீங்க ஸ்வைன் ப்ளூன்னு சொன்னீங்க ஓகே வந்துச்சு போச்சு அதனால என்ன சார்ச் வந்துச்சு போச்சு அதுக்குலாம் இல்லாத பில்டப் எதுக்கு இவ்வளோ பில்டப் அப்படின்னு நிறைய கொஸ்டின் வருது எதுக்கு இப்படி பேனிக் கிரியேட் பண்றீங்க அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வருது ஸோ மற்ற ஹிஸ்டாரிக்கலாம் என்ன நடந்துச்சு இதுக்கும் மற்ற இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாக்குறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் அப்படி பார்க்கும் லாஸ்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ்ல ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த ஸ்பானிஷ் ஃபு அப்படின்னு சொல்றப்ப அந்த அந்த எபிடமிக் அந்த பேண்டமிக் தான் அதிக பேர் கொண்டுச்சு அந்த பாண்டமிக்ல வந்து எத்தனை பேர் எஸ்டிமேட் வந்து முப்பது மில்லியன்ல இருந்து நூறு மில்லியன் வரைக்கும் கொண்டு இருக்கலாம் அப்ப இருந்த மக்கள் தொகையில கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் மக்களை அது பாதிச்சது அதுக்கப்புறம் நிறைய ப்ளூ வந்துச்சு ஏசியன் ப்ளூன்னு சொல்லுவாங்க அதுல ஒரு மில்லியன்ல இருந்து இரண்டு மில்லியன் மக்கள் வரைக்கும் இறந்து போனாங்க ஹாங்காங் ஃபுளூ ஒண்ணு வந்துச்சு அதுலயும் பலாயிரம் பேர் இறந்து போனாங்க அதுக்கப்புறம் அந்த பேண்டமிக் வந்து டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் த்ரீல ஒரு சில கண்ட்ரீஸ்ல மட்டும்தான் இருந்துச்சு சில நூறு இறப்புகள் மட்டும்தான் நடவுது அது பேண்டமிக் எக்ஸாக்டலி பேண்டமிக் கிடையாது சார்ஸுக்கு மறுபடியும் வருவோம் என்ன அதுக்கும் கொரோனா வைரஸ்க்கும் சிமிலாரிட்டி என்ன அப்படின்னு பாக்குறது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் நைன்ல ஒரு மேஜர் பேண்டமிக் அதுதான் வந்து ஒன் பன்றிக் காய்ச்சல்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து இப்போ வந்து இது முக்கியமா நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது பன்றிக் காய்ச்சல் அதுதான் நம்ம மக்களுக்கு எல்லாம் தெரியும் அப்புறம் ஸ்பானிஷ்ல பெரிய பேண்டமிக் அதுதான் ஒஸ்ட் பேண்டமிக் அதுதான் இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சது அது கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்கணும் இந்த நோய் இன்னொருத்தவங்களுக்கு எவ்வளவு ஈஸியா தொற்றும் எத்தனை பேரை ஒருத்தர் எத்தனை பேரை எத்தனை பேருக்கு தன்னுடைய நோயை தொற்று வைப்பார் அது இந்த நோய் எவ்வளவு தீவிரமானது இந்த நோய் வந்தா எத்தனை பேர் தீவிரம் அடைஞ்சு ஹாஸ்பிட்டல் ஆகி எத்தனை பேர் இறந்து போவாங்க இத வச்சுதான் தீவிரத்தை நம்ம அணுகுறோம் அப்படி பார்க்கும்போது இது வரைக்கும் நமக்கு இருக்கிறதுலயே ரெண்டாயிரத்தி ஒன்பது கம்பேர் பண்ணும்போது கோவிட் நைன்டீன் வந்து இன்னும் ஈஸியா பரவு அதை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு இப்போதைக்கு ரெண்டு மாசத்துல நம்ம பேசுறது கஷ்டம் டேட்டா எக்ஸாக்டா தெரியாதது கஷ்டம் ஒரு பத்து பன்னெண்டு மாசம் போனாதான் கரெக்ட் பிகர் தெரியும் பட் இப்ப இருக்கிற டேட்டா வச்சு பாக்கும்போது பன்றிக் காய்ச்சல் இப்ப கோவிட் ரெண்டு மாசத்துக்கு கம்பேர் பண்ணும்போது அதை விட பன்றிக் கோவிட் வேகமா பரவு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு வேகமா பரவு ஒண்ணு இன்னொன்னு பன்றிக் வந்து சாதாரண சளி ஜூரம் ஃப்ளூ காய்ச்சல்னால எத்தனை பேரை கொள்ளுமோ எத்தனை எவ்வளவு தீவிரமும் அதே தீவிரம்தான் பன்றி காய்ச்சலும் அதோட இறப்பு விகிதம் விகிதம் பன்றி காய்ச்சல் பன்றி காய்ச்சலுக்கும் இறப்பு விகிதம் பெரிய வித்தியாசம் இல்லை அதனால இந்த பன்றிக் காய்ச்சல் வந்து உலகத்துல வந்து ஐநூறுல இருந்து ஒரு பில்லியன் பேரை பாதிச்சு இது பன்றிக் காய்ச்சல் வந்து கோவிட் விட பரவுறது கம்மியா இருக்கு அப்படி இருந்துமே ஐநூறு மில்லியன்ல இருந்து 1 மில்லியன் பேருக்கு பன்றரி காய்ச்சல் போச்சு தொற்றுச்சு இதுல கிட்டத்தட்ட ஒரு எஸ்டிமேட் தான் கன்ஃபார்ம் எஸ்டிமேட் ஒரு ஐந்து லட்சம் டெத்து வந்து வந்திருக்கலாம் பன்றி காய்ச்சல்னால இப்ப நாம டீல் பண்ற கோவிட் வந்து நான் அந்த ஃபெட்டால்டி ரேட்டு ஜீரோ பாயிண்ட் அப்படி பேசிட்டு இருக்கோம் இப்ப பேசிட்டு இருக்க ஃபெட்டால்டி ரேட் வந்து ரெண்டு ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் நாலு அஞ்சு பேசிட்டு போகும் சோ வந்து 10 மடங்கு இருபது மடங்கு சாதா காய்ச்சலை விடவும் பன்றி காய்ச்சலை விடவும் இறக்கிறதுக்கு மரணத்துக்கு வாய்ப்பு அதிகம் கோவிட் நைன்டீன்ல ஒன்று இன்னும் கேட்டீங்கன்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த மிகவும் ஆபத்தான அப்சல்யூட் நம்பர் படி பார்த்தீங்கன்னா மிகவும் மோசமான பேண்டமிக் ஸ்பானிஷ் ஃப்ளூ அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ விடவும் இது ஈஸியாக தொற்றுதல் நடக்குது இது ஈஸியாக இன்ஃபெக்ட் பண்ணுது ஸ்பானிஷ் ஃப்ளூ விடவும் ஸ்பானிஷ் ஃப்ளூவோட மார்டாலிட்டி ரேட் கூட பாத்தீங்கன்னாலும் இப்போ கோவிட் மட்டாலிட்டி ரேட்டு கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கு சில பேர் வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூ விடவே மாட்டாலிட்டி சில எஸ்டிமேட் படி பாத்தீங்கன்னா கோவிட் நைன்டீன் மார்டாலிட்டி அதிகமா இருக்கு ஸோ அதே அளவுக்கு இன்ஃபெக்ட் ரேட்டு அதை விட அதிகமான இன்ஃபெக்ட் ரேட் அதை விட அதிகமான மார்டாலிட்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா அப்ப ஸ்பானிஷ் ஃப்ளூ விட இது தீவிரம் அடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதுவும் பண்ணல அப்படின்னா ஸோ அப்ப இது வந்து இன்னொரு இது வந்து இப்ப சார்ஸ் வயசு தானே சார்ஸ் மாதிரி பெருசா பண்ணலயே எட்நூறு பேரு பேரு சார்ஸுக்கும் எண்பத்தி ஆறு சதவீதம் மரபணு ஒற்றுமை இருக்கு பெரிய நிறைய அளவுக்கு ஒற்றுமை இருக்கு இது சின்ன சேஞ்ச் தான் அப்படின்னு சொன்ன பட் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு முக்கியமான வித்தியாசம் என்னன்னா சார்ஸ் வந்து சார்ஸ் தொற்று பரவிச்சுன்னா பெரும்பாலான அவங்க வந்து சிம்டம் வந்துச்சு சிம்டமும் சிவியரா இருந்துச்சு எல்லாருமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா அங்க எப்படி எப்படி பார்த்து அஞ்சு ஆறு நாளுக்கு அப்புறம்தான் சிவியரா மூச்சு தன்னல் வரும்போது பரவிச்சு சார்ஸ்ல பெரும்பாலும் வந்து ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற டாக்டர்ஸ் நர்சஸ் அவங்களுக்குதான் ஃபர்ஸ்ட் பரவிச்சு ஸோ எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க எல்லாருமே தனிமை பத்தியாச்சு பரவனது கொஞ்சம் பெறுதா அதனால அது வந்து இருந்துச்சு ஆனா கொரோனா வைரசையோ கோவிட் நைன்டீன் வந்து அப்படி சிம்டம் வரதுக்கு ரெண்டு நாளைக்கு அட்லீஸ்ட் ரெண்டு நாளைக்கு முன்னாடியிலிருந்தே பரவ சமீபத்தராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு காய்ச்சல் வர்றதுக்கு முன்னாடியில இருந்து பரவ ஆரம்பிச்சு அது போற வரைக்கும் பரவிட்டே இருக்கு அது இல்லாம நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி டெஸ்ட் அக்ரெசிவா பண்ணும் கூட ஒரு ஒரு அஞ்சு ஒரு நூறு பேருக்கு வந்துச்சுன்னா அதுல அஞ்சு பேருக்கு மட்டும்தான் ஆக்சுவலி நமக்கு தெரியுது நம்ம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் அஞ்சு பேருக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கீங்கன்னா ஆக்சுவலி நூறு பேருக்கு இருக்குன்னு அர்த்தம் மீதி தொண்ணூத்தஞ்சு பேர் ஹாஸ்பிட்டல் பக்கமே வரல அவன் எல்லாருக்கும் ஸ்பிரெட் பண்ணிட்டு இருக்கேன் அதுதான் ஒரு மேஞ்சர் டிஃபரன்ஸ் சார்ஸுக்கும் இந்த கோவிட் டூ நைன்டீனுக்கும் ஏன் அதிகமா ஸ்பிரெட் பண்றாங்க அப்படின்னா சார்ஸ்ல வந்து மார்ட்டாலிட்டி அதிகம் பத்து பர்சன்டேஜ் பதினோரு பர்சன்டேஜ் அப்படி இருந்துமே வந்து அது ஏன் பெருசா வரல அப்படின்னா அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் பரவாயிருந்தால பெருசா எல்லாருக்கும் போல பட் இப்ப இருக்கிறது வந்து பெரும்பாலானவன் ஹாஸ்பிட்டலுக்கே வரமாட்டான் ஹாஸ்பிட்டலுக்கு வரவனுமே ரெண்டு நாளைக்கு வருது ஆறு கண்ட்ரி தான் வந்து நூத்தி இருபத்தி அஞ்சு தாண்டியாச்சு சோ ஆல்ரெடி சார்ஸ் நம்பர்ஸ் விட டெத்து அப்சர்வ் நம்பர் ஆப் டெத்தும் சரி கேஸும் சரி அதிகம் இப்ப இருக்கிற இந்த ரெண்டு மாசத்துல நமக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு பாக்கும்போது இந்த நூறு வருஷத்துல வந்த பாண்டமிக்ல இது வந்து அது வந்து எப்படின்னா இந்தியா எப்படி பண்ணிட்டு இருக்கு நம்மளோட டெஸ்டிங் கெபாசிட்டி எந்த நிலைமையில இருக்கு நம்ம தமிழ் ஊடகங்கள் வந்து இது எப்படி பயங்கரமா கவர் பண்றாங்க இது போக இன்னும் சில விஷயங்களை வந்து நாங்க பேச வேண்டியிருக்கு பட் இந்த பர்டிகுலர் பாட்காஸ்ட வந்து நாங்க இப்போதைக்கு என் கேள்வி கோச்சி போறேன் is is uh, Very basic info on what what to to to do. How how identify if one is infected, how not to panic... What to expect, etc.. தெரி உடனேம் என்னடம் ஜோரம் இருமல் உடம்பு வலி ஒரு சில பேருக்கு மூச்சு விட்டுறது கஷ்டம் இந்த சிம்டம் தெரிஞ்ச பழகிறது காண்டாக்ட் போறது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் காலேஜ் பண்றாங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பக்கத்துல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இல்லைன்னா அட்லீஸ்ட் எனி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இதை சொல்லணும் அதுதான் அவங்க பண்ண வேண்டியது நான் அதுக்கப்புறமா கேள்வி என்னன்னா இந்தியன் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அத பத்தி பேசிட்டோம் அதுக்கப்புறமா எப்பறம் எவ்வளவு டேஸ் அத பத்தி பேசியாச்சு அப்புறம் ஒன் மோர் டைம் மெடிக்கல் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அதுக்கப்புறமா வந்து ஒன்ஸ் மோர் ஹவு டு என்ன சொல்ற தடுப்பு முறைகள் என்ன அதுக்கப்புறமா வந்து அதுவும் கிட்டத்தட்ட நம்ம ஓரளவு பேசிட்டோம் அப்படின்னு லைக் எப்போ வந்து நம்ம வந்து ஆன்செட் ஆஃப் இது எப்போ எவ்வளவு நாள் கழிச்சு டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நன்றிங்க இது கொஞ்சம் லெந்தியா போயிடுச்சு பட் நிறைய முக்கியமான விஷயங்களை தப்பு இல்லாம பேசணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம் கிட்டத்தட்ட எல்லா இதையும் பேசிருக்கோம் தான் நினைக்கிறோம் இதுக்கு மேலையும் அவங்களுடைய சில கேள்விகள் எல்லாம் இருக்கு அதுக்கும் நாங்க பதில் சொல்றோம் குறிப்பா நாங்க இங்க விடுபட்டது என்னன்னா இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் எப்படியா இருக்கணும் இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படி ஒரு அசால்ட்டை தாங்குமா அதுக்கப்புறமா தமிழ் ஊடகங்கள் இதை வந்து எப்படி பயங்கரமா வந்து ஹேண்டில் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஒரு சில ஒரு சில குறிப்பான பதில்கள் நாங்க வச்சிருக்கோம் இந்தியன் கான்டெக்ட்ல எப்படி நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம் இது ஸ்டேட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது குறிப்பா கேரளா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கு அதை பத்திலாம் வந்து நாங்க அடுத்த ஒரு சின்ன பகுதியில வந்து நாங்க வந்து டிஸ்கஸ் பண்றோம் நன்றி